ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து அபு ஹுரேர்தாகவும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என் அடியான் என்னை நினைவு கூறும் இடத்தில் நான் உள்ளேன் என்னை அவன் நினைவு கூர்ந்தால் நானும் அவனுடன் அவன் தன் மனதிற்குள் என்னை நினைவு கூர்ந்தால் என் மனதிற்குள் நான் அவனை நினைவு கூறுவேன் ஒரு கூட்டத்தில் என்னை அவன் நினைவு கூர்ந்தால் அவர்களை விட சிறந்த ஒரு கூட்டத்தில் அதாவது மாணவர்களின் கூட்டத்தில் அவனை நினைவு கூறுவேன் என்று அல்லாஹ் கூறினான் என நபிஹல் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஏழு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து முஸ்லிம் இரண்டு ஆறு ஏழு ஐந்து